அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்கள் ஒருவரின் உணவு கீழே சிதறி விழுந்துவிட்டால் அதை அவர் எடுத்து அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கி அதை சாப்பிடட்டும் சைதானுக்கு அதை விட்டுவிட தன் விரல்களை சூப்பும் வரை துண்டால் தன் கையை துடைக்க ஏனெனில் தன் உணவில் எதில் வரக்க இருக்கிறது என்பதை அவர் அறிய மாட்டார் என்று நபி சொல்லும் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஒன்று மூன்று நான்கு